வணக்கம் மார்ச் 31 ஒன்று இரண்டாயிரத்தி பதினெட்டு நச்சினையில் பொது அறிவு குவியலுக்காக கந்தரப்புக்கோட்டை கருப்பையா நேற்றைய கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று சர்வதேச கருணை தினம் செப்டம்பர் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஐந்தாம் தேதி கடைபிடிக்கப்பட்டது இரண்டு இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டின் கிழக்கு பொருளாதார மானாடு நடைபெற்ற இடம் விளாடி ஹோஸ்டோக் என்ற இடமாகும் மூன்று உலகிலேயே மிக குறைந்த அளவு அதாவது இரண்டாயிரம் ரூபாய் செலவில்லா விமானங்களை தயாரித்து விற்பனை செய்யும் நிறுவனம் ஆண்ட்ராய்டு சென்ட்ரல் டிஜிட்டல் நிறுவனமாகும் நான்கு இந்தியாவில் ராஜ்யவர்திங் என்ற விளையாட்டு வீரருக்கு முதல் முறையாக விளையாட்டு அமைச்சர் அதாவது விளையாட்டு மந்திரி பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது ஐந்து சிங்கப்பூர் நாட்டின் இடைக்கால அதிபராக பொறுப்பேற்றுள்ள தமிழர் ார் அதிகபட்ச தொலை தொடர்பு பாதுகாப்பு காரணங்களுக்காக மத்திய அரசு எந்த நிறுவனத்தின் அலைபேசிகளை வழங்கியுள்ளது இரண்டு இரண்டாயிரத்தி பதினேழு செப்டம்பரில் இன்போ நிறுவனத்தின் பொறுப்பு தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார் மூன்று இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டில் உலக ரோபோ கண்காட்சி எங்கு நடைபெற்றது நான்கு இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டிற்கான சிறந்த கால்பந்து விளையாட்டு வீரர் என்ற விருதினை பெற்றவர் யார் ஐந்து மாற்று எரிசக்தியை ஊக்குவிக்கும் வகையில் இந்தியா எந்த நாட்டுடன் ஒப்பந்தம் செய்துள்ளது மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி